ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு அறிவிக்கிறார்கள் உம்மு சாஹிபே உமக்கு என்ன ஏன் குடிக்கிறீர் என்று கேட்டார்கள் காய்ச்சல் தான் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்யாதிருப்பானாக என்று உம்மு சாஹிப் ரவி அல்லாஹா அவர்கள் கூறினார்கள் காய்ச்சலை திட்டாதீர் நெருப்பு உலை இரும்பின் துருவை நீக்குவது போல் காய்ச்சல் மனிதனின் குற்றங்களை நிலக்கிவிடும் என்று நபி சொல்லாகும் அணை அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து ஏழு ஐந்து